நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் தேவையான ஒரு கப் குங்கும பூ சிறிதளவு சர்க்கரை தேவையான அளவு நட்ஸ் பாதாம் முந்திரி பிஸ்தா சரப்பருப்பு திராட்சை தேவையான அளவு செய்முறை முதல்ல பிரெட் ஸ்லைசஸை அதை எடுத்து ஒரு ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிடுவோம் எண்ஸ் எல்லாம் அழகாக கட் பண்ணிட்டு பிரெட் ஸ்லைசஸ்ஸை முக்கோணம் முக்கோணமாக கட் பண்ணி வச்சிருவோம் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் பார்த்து வச்சிட்டு வானல் வச்சுருவோம் வானல் காய்ஞ்சதும் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அது எண்ணெய் காஞ்சதும் இந்த ப்ரெட் ஸ்லைசஸ்ஸை அதில் போட்டு எடுத்துருவோம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அது இந்த கிறிஸ்பியாக இருக்கும் அது ஒரு பிளேட்டை வச்சிருவோம் கொஞ்சம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாத்திரத்தில் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் இந்த அரை லிட்டர் பால் வந்து கால் லிட்டரா சுண்டனும் அந்த அளவு அதை கொதிக்க விடணும் நல்ல பால் கொதிச்சு சுண்டி வந்தோடனே அது கூட குங்குப்பு கலந்துடலாம் கலந்துட்டு கண்டன்ஸ் மில்க் எடுத்து அதில் கலந்துருவோம் கண்டென்ஸ் மில்க் கலந்துட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா மிக்ஸ் ஆனோம் நல்லா கொதிச்சு வந்தோடனே சர்க்கரை தேவையான அளவு போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானல் காஞ்சதும் நீர் ரெண்டு ஸ்பூன் விட்டுடுவோம் நெய் உருகியாலும் முந்திரி பாதாம் பிஸ்தா சாரப்பருப்பு திராட்சை நம்ம கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு வரத்து எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிருவோம் இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்து அந்த அழகா அந்த வரத்து வச்சிருக்க பிரட் ஸ்லைஸ் வச்சிருக்கலாம் அமுக்கோ நுக்கணும் அது அது அழகாக அடிக்கிறோம் அதுக்கு மேல இந்த சுண்ட காய்ச்சி வச்சிருக்கலாம் அந்த கண்டென்ஸ் மில்க் எல்லாம் இந்த பால் எடுத்து அதுக்கு மேல அப்படி ஆறணும் நல்லா ஆறினவுடனே அந்த மில்கை ஊற்றணும் அதுக்கு மேலே ஊற்றிட்டு அதுக்கு மேல இந்த முந்திரி பாதாம் நட்ஸ் எல்லாம் அழகா கார்னிஷ் பண்ணிட்டு சர்வ் பண்ணா சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி நிசாம் ஷாய் துக்கடை தயார் ட்ரை பண்ணி பாருங்க உடவுகளே மீண்டும் சந்திப்போம்